فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ بَادَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَفَاكِهَةٍ مِّمَّا يَتَخَيَّرُونَ وَلَحْمِ طَيْرٍ مِّمَّا يَشْتَهُونَ وَحُورٌ عِينٌ كَأَنَّهَا اللُّؤْلُؤُ الْمَكْنُونُ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ لا يَسْمَعُونَ فِيهَا لَغْوًا وَلَا تَأْثِيمًا إِلَّا قِيلًا سَلَامًا سَلَامًا وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ فِي الْجَنَّةِ مَا لَا عَيْنٌ رَأَتْ وَلَا أُذُنٌ سَمِعَتْ وَلَا خَطَرَ عَلَى قَلْبِ بَشَرٍ சங்க கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உலகத்துல மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களையும் அல்லாஹூசாலா வீணாக்குவதில்லை அந்த செயல் நல்லதாக இருந்தாலும் சரி அந்த செயல் கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த செயல் அவன் விரும்பக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி அவன் வெறுக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி இந்த அனைத்து செயல்களுக்குடைய உண்மையான கூலியை அவன் ஆகராவுல கண்டுகொள்வான் அதத்தான் நல்லா குரான் கூறுகின்றான் பமையாமல் மித்கால கர்றத்தின் ஹைரையராமையாமல் மித்கால கர்றத்தின் சர்ரையரா ஒரு அணுனுடைய அளவுக்கு யாராவது ஒரு ஹயிரை நல்லதை செய்தாலும் அதனுடைய கூலியை ஆகிராவிட கண்டுகொள்வார் ஒரு அணுவனுடைய அளவுக்கு யாராவது ஒரு கெடுதியை செய்திருந்தாலும் அதனுடைய கூலியையும் ஆகிராவுல கண்டுகொள்வான் ஆக உண்மையான கூலி அது ஆக்கிராவுல தான் நல்லது செய்திருந்தால் அதற்குரிய இன்பமான கூலிகள் கெடுதி பாவங்களை செய்திருந்தால் அதற்குரிய அல்லாஹுடைய இந்த உலகத்தில நல்லவை முழுமையான கூலியும் இல்ல இந்த உலகத்தில கெட்டவைகளுக்கு முழுமையான தண்டனையும் இல்ல குரான் அல்லாஹூ என்ன நடத்தினோருக்கும் நீங்க முழுமையான கூலியை கொடுக்கப்படுவீர்கள் வெற்றி பெற்றவர் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் தான் உண்மையான வெற்றியாளர் அது அல்லாதவற்ற எல்லா வெற்றிகளும் உண்மையான வெற்றி அல்ல மேலான பெரியார்களே கணவான்கடே சகோக்கரே அதனால ஆகிரா அது தாரு கூடி கொடுக்க கூடிய இடம் இந்த உலகம் இது தாருள் ஆமால் அமல் செய்யக்கூடிய இடம் ஆகிரா உள்ள எந்த அமலுமே இல்ல எந்த வணக்கமும் இல்ல தொழுகையும் இல்ல நோன்பும் இல்ல சிக்கரும் இல்ல சிலாபத்தும் இல்ல சஜிதாவும் ஆகிரா முழுமையான அது தாருல் ஜஜா கூலி கொடுக்கக்கூடிய இடம் இந்த உலகம் தாருள் ஆமால் அமல் இடம் இந்த இடத்துல முழுமையான கூலி இல்ல என்றாலும் ஒராளுடைய ஆஸ்கிரா எந்த முறையில அமையுமோ அதனுடைய பிரதி பலன் இந்த துனியாவுல ஏற்படும் ஒரு ஆள் நல்ல வேலைகளை செய்யறாரு அதன் மூலமாக அவருடைய உலகத்துடைய வாழ்க்கையை அல்லா இன்பமாக இனிமையாக சந்தோஷமாக ஆக்குவான் ஒரு ஆள் நல்ல வேலைகளை செய்யல பருதுகளை செய்யல அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றல்ல அதிகமான பாவங்களை குற்றங்களை தவறுகளை செய்யறாரு அவரு நிறைய பணம் காசு சொத்து செல்வம் வாகனம் அனைத்தும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அல்லா உண்மையான இன்பத்தை கொடுக்க மாட்டான் இந்த உலகம் அதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்பிள் உலகத்துல நல்லாவே தெரியுது இன்னைக்கு உங்களுக்கு இங்க கனடால அல்லது வேற ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஜப்பான் போன்ற நாடுகள்ல அங்க அவங்களுடைய சாதனங்களுக்கு குறைவில்லை வசக்களுக்கு குறைவில்லை பணத்துக்கு குறைவில்லை செல்வத்துக்கு குறைவில்லை ஆனா வருஷத்துல ஜப்பான்ல ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சூசைட் பண்றாங்க இங்க அடிக்கடி நீங்க கேள்வி படுறீங்க திடீரென்று சப்வையில புரிஞ்சிடுறாங்க திடீர்னு சொல்லி பாலத்தால பாயிராங்க போனவா கண்டே கம்பி அடிச்சுங்க பாலம் ஏன் கம்பி அடிச்சுக்கிறாங்க சொல்றாங்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது அதத்தான் அல்ல கூறுகின்றான் மனநிலின் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈமன் கொள்ள வேண்டிய முறைப்படி உண்மையான முறையில் அல்ல அனைத்து நல்ல காரியங்களையும் செய்கின்றார் வெறும் தொழுக மாத்திரமல்ல வெறும் நோன்பு மாத்திரமல்ல முழு வருடமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அல்லா விரும்பக்கூடிய முறையில் அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் பல நுய் தன் பைய அவருடைய வாழ்க்கையை நாங்கள் இன்பகரமாக சந்தோஷமாக ஆக்கி வைப்போம் இதற்கு மாற்றமாக கச்சனை வழிபடல்ல மறந்து வாழ்கின்றாரோ அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சட்டம் தன்கா அவருடைய வாழ்க்கையை நாங்க நெருக்கடியானதாக ஆக்குவோம் அவருடைய வாழ்க்கையை நாங்க பிரச்சனையானதாக ஆக்குவோம் ஊருக்கு உலகத்துக்கு வேணும் சந்தோஷமா வாழ்வாங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இருக்காது ஊருக்கு உலகத்திற்கு வேணுமென்று அவங்க தம்பதியா காட்சி தருவாங்க ஆனா வீட்டுக்குள்ள அவர்களுக்கு அந்த இன்பம் உண்மையான இருக்காது ஆனால் இது உண்மையானது பூர்த்தியானது அல்ல யாருக்கு என்ன கிடைக்குமோ அதனுடைய அறிகுறி இந்த துணியாவுல செய்திருந்தால் ஆசிரால் அல்லாவுடைய நல்லவைகள் பாவங்கள் செய்திருந்தால் ஆசிராவு அல்லாவுடைய தண்டனைகள் அதனுடைய அறிகுறியாக உலகத்துல வாழ்க்கை இன்பமாகவும் கவலையாகவும் அமைவது அது மாத்திர மரணிக்க கூடிய வேலையில கூட அறிக்குரிய அந்த பிரதி பலன் விளங்கும் யாரு அல்லாமா நினைக்கல்லையோ அல்லாஹுடைய கட்டளை மதிக்கலையோ நபியுடைய பின்பற்றி நடக்கலையோ மனப்போன போக்கு வாழ்ந்தாரோ அவர் மரணிக்க கூடிய வேலையில அவர் ஒதுங்கக்கூடிய இடத்தை அல்லா காட்டி கொடுப்பான் நீங்க ஒதுங்குற இடம் அதாவது உங்களோட கபரு சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக இருக்குமா அல்லது நரகத்துடைய படிகொடியாக இருக்குமா இப்பொழுது மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர் கெஞ்சுவார் அல்லாஹ கருவாரு அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் சொல்லுவாரு என்ன உலகத்தில் இருந்து கொஞ்சம் திருப்பி அனுப்பி வைச்சுவிடு நான் விட்டுவிட்ட எல்லாம் நல்லாமணையும் செய்து விட்டு வருகின்றேன் என்று அல்லாத்தை கேட்பான் அல்லா சொல்லுவான் கல்லா அது ஒருபோதும் நடக்காது இன்னா களிமத்து அக்கா இல்வா யாரோ சொல்லக்கூடிய ஒராளுடைய அந்த சொல்ல நீங்க கணக்கெடுக்காதிங்க அவர்களுக்கு பின்னால பருதகுன் மிகப்பெரிய படுகொழி இருக்குது அவன் ஒதுங்கக்கூடிய இடம் நரகத்தால்லாம் காட்டி கொடுப்பான் மாத்திரமாக அல்லாவா முழுமையாக நம்பினாரு இஸ்லாமிய முறைப்படித்தனுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாரு ஆண்களும் அமைத்து கொண்டாங்க பெண்களும் அமைத்துக் கொண்டாங்க அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை சீராக்கி கொண்டாங்க அவர்களுடைய கையால நாவால் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கல அவர்களுடைய தொழில் வியாபாரம் முறையாக்கி கொண்டாங்க குடும்பத்தோடு சேர்ந்து உண்மை பேசினாங்க நியாயமா நடந்து கொண்டாங்க அநியாயம் செய்யல யாருடைய சொத்தா பகரிக்கல யாருக்கும் படுதூறு சுமத்தல்ல உண்மையான தீருடைய அடிப்படையில் வாழ்கின்றார் அவர் மரணிக்க கூடிய நேரத்தில் மணக்குமார்கள் வருவாங்க அதையும் அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் இந்நல்லதேன காலூர் தலு அலைமலா இக்கா யாரு அல்லாஹான் என்னுடைய ரப்பு என்று சொன்னதோடு நின்று விடாமல் தும் மஸ்த உறுதியோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்தார்களோ சதனஸ்தலு அலை ஹி முள்மலா இக்கா அவர்கள் மரணிக்கக்கூடிய மலக்குமார்கள் வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க அல்லா தகா நீங்க பயப்படாதீங்க மூத்துக்கு பின்னாலும் கூட கபூர்ல என்ன நடக்கும் பயப்படாதீங்க மரணத்திற்கு பின்னாலும் கூட மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஏற்படும் அதை பத்தி கவலைப்படாதீங்க கனவுகளை எல்லாம் தெரிஞ்சு கொடுத்து சொல்லுவான் இதோ உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இதுதான் மனசுமார்கள் சொல்லுவாங்க நாங்க நண்பர்கள் துனியாவுலே உங்களுடைய இருப்போம் ஆசிராவிடம் உங்களுடைய உங்களுடன் இருப்போம் وَلَكُمْ فيها ீங்களோழ நீங்க எத கேட்பீங்களோ அவைகள் அனைத்தும் கிடைக்கும் அதை விட ஆக பெரிய பாக்கியம் என்ன அல்லாவுடைய விருந்தாளிகளாக நீங்க வாங்க உலகத்தை விட்டு பிரிகின்றீங்க அதுதான் கூடிய விருந்தாளிகளாக வாங்க நல்லவர்களாக இருந்தால் மலக்குமார்களுடைய சுப செய்தியுடன் அவருடைய ரோகம் பிரியும் கெற்றவனாக இருந்தால் அல்லாற்ற செஞ்சுவான் கதருவான் மரக்குமார்களுடைய எச்சரிக்கையுடன் அவருடைய ரோஹம் வாங்கப்படும் அதற்கு பின்னால அவர் வாழ்வாரு நாங்க அடையாளம் எல்லாம் நடந்து முதலாவது பின்னால அனைத்து மக்களையும் அல்லாஹ் மரணிக்க செய்து அதில் ஜிப்ரையில் மிகாயில் இஸ்ராபிள் எல்லாத்தையுமே மரணிக்கச் செய்து பின்னால நாற்பது வருஷம் முதல் சூருக்கு பின்னால அல்லாஹ் உலகத்துல தனிமையில் இருப்பான் பின்னால நாற்பது வருடத்திற்கு பின்னால முதல் முதல் இஸ்ராபீலுக்கு அல்ல உயிர்கூடி தெளிப்புவான் உயிர்கூடி தெளிப்பாட்டை கூறுவான் இஸ்ராபீல் இப்ப நீங்க என்ன செய்வார்கள் இரண்டாவது சூரை ஊதுவார்கள் இரண்டாவது அடக்கப்பட்டிருக்கூடிய தூக்கத்திலிருந்து வருவாங்க மாற்றமாக நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் அடுத்தாயத்தில் கூறுகின்றான் அக்பர் அந்த பயங்கரமான திடுக்கம் அவர்களை கவலையில் ஆட்டாது அந்த பயங்கரமான நடுக்கம் அவர்களை கஷ்டத்தில் கூடாது அவர்களை மலக்குமார்கள் அந்த குதிரை தங்கத்தால செய்யப்பட்டிருக்கும் அந்த குதிரையினுடைய இறக்கை வெள்ள குதிரை இறக்கைகள் தங்கத்தால உலகத்துல குதிரைகளுக்கு இறக்கை இல்ல உலகத்துல பறவைகளுக்கு தான் இறக்க ஆனால் ஆகிறாள் அந்த ஏறுவாரு மலக்குமார்கள் புடை சூழ அந்த சுவர்கவாதி எடுத்துச் செல்லப்படுவார் மேலான பெரியார்களே கணவாங்களை வேகம்னு சொன்னா முதலாவது இவருடைய பார்வை எந்த இடத்துல போய்மோ முடியுமோ வரைக்கும் ஒரே ஒரு எட்டு உலகத்தில் எவ்வளவு பெரிய முதலாவது எட்டு கொண்டிருப்பார் நிறுவனத்தை நுகர்ந்து கொண்டு அதை அவர் அந்த குதிரையில் சென்று கொண்டிருப்பார் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால சுவர்கத்து வாடகை எத்தனை வருஷத்துக்கு முன்னாலுடைய வாடை வீசும் ரசூல நடக்கிறார் ஒரு நாளை கல்ல வள சாப்பட்டுக் கொண்டு நடக்கிறார் ஒரு நாளைக்கு பதினாறு மைல் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பது மைல் ஒரு வருஷத்துக்கு நாற்பது வருஷத்திற்கு சுமார் லட்சத்தி மைல் நாற்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு ஒரு தூரம் ரெண்டு கோடி முப்பத்தி மைல் முழு உலகத்துடைய பரப்பளவு கூட அவ்வளவு இல்ல முழு உலகம் வடக்கிலிருந்து தென் தெற்கு வரைக்கும் வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரைக்கும் வேணுமெண்டா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் இவர் ரெண்டு கோடி கொஞ்சம் வச்சு பாருங்க உலகத்தில் உள்ள இந்த கிளோன் உலகத்தில் உள்ள இந்த வாத்தனை திரவியங்கள் ராவை போட்டா ஆக நல்லது காலையில வரைக்கும் இருக்கும் நீங்க இந்த பள்ளிக்குள்ள போட்டா ரோட்டில் கூட வார்த்தனை வராது நூறு வருஷத்துடைய தொலை தூரத்துக்கு முன்னால அந்த துவக்கத்துடைய வாடகை ஆரம்பிக்கும் அந்த வாதையோடு அவர் கொண்டிருப்பாரு இப்பொழுது நிற்கும் அவர்கள் என்ன செய்வாங்க இந்த சுவர்க்கவாதியை வரவேற்பார்கள் அது அல்லாஹ் கூறுகின்றான் பயந்த அந்த நல்ல சுவர்க்கத்தின் பக்கம் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அவர்கள் வந்தவுடன் அதனுடைய கதவுகள் திறந்து கொள்ளும் அோர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும் அழைக்கும் அந்த தோற்கத்துடைய அதிபதி சொல்வார் உங்களுக்கு தலா உண்டாவதாக உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக சிறுவர்கள் அந்த சுவர்க்கவாதிக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களுடைய கைகளை பிடித்து கூட்டிக் போவாங்க நபி அவங்க சொன்னாங்க அந்த சுவர்க்கவாதி சுவர்க்கத்துடைய வாசல்ல போய் இறங்கியவுடன் அவருடைய மாளிகைக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒன்று அந்த மரத்துக்கு மரத்துடைய வேர்ல இரண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு ஓடையில அவர் தண்ணீரை குடிப்பாரு அவருடைய அனைத்து தாகத்தையும் அல்லாஹ் போக்கி விடுவான் அதற்கு பின்னால துவக்கத்தில தாகத்துக்கு அவர் குடிக்கிறது இல்ல கொரான்ல கூறுகின்றான் ரொம்பவும் பரிசுத்தமான தூய்மையான ஒரு பானத்தை அல்லாஹ் அவருக்கு புகட்டுவான் நீர் அந்த அந்த ஓடையிலிருந்து அவர் குளிப்பாரு அவருடைய முழு உடம்பையும் அல்லா சுத்தமாக்கி அவருடைய தலைமுடி என்னை போட்ட மாதிரி ஆக்கி வைத்து விடுவார் அவருக்கு எந்த பரட்டையோ எதுவுமே ஏற்படாது அவருடைய அவர்களை கூட்டிக் கொண்டு போவாங்க அந்த சிறுவர்கள் மகன்மார்கள் வந்து பாப்பாவுடைய சிறுவர்கள் வந்து அந்த தூர்க்கவாதிகளுடைய கையை பிடிச்சு கொண்டு போவாங்க அதில் சிறுவன் என்ன செய்வான் ஓடி போவான் அவர் போக போகக்கூடிய அந்த மாளிகை அந்த மாளிகையில் அவருடைய மனைவி பொருளின் பெண் இவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பாரு இந்த சிறுவன் போயிட்டு சொல்வாரு இந்த நபர் வந்து உலகத்தில் அழைக்கப்பட்டி நான் அவர் என்னுடைய கண்ணாட கண்டேன் எனக்கு பின்னால் அவர் வந்து கொண்டிருக்கிறாரு இப்பொழுது அந்த பெண்மணி சுவர்க்கத்துடைய தலைவாசல் அந்த மாளிகையுடைய தலைவாசலுக்கு வருவார் தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி இவர் இப்பொழுது அந்த மாளிகைக்கு போவாரு மேலான பெரியார்களே நிறங்களை கொண்டு தலைவாசலு முகனைக்கு பிரகாசமண்டாங்க இந்த உலகத்துடைய கண் மாத்திரமா இருந்து அவருடைய கண் பொட்டையாக அவ்வளவு பிரகாசம் அந்த புத்திலிருந்து பிரகாசம் வெளியாகி கொண்டிருக்கும் மேலான பெரியார் அவர் என்ன செய்வாரு அந்த மாளிகைக்குள்ள போய்விடுவாரு அனைத்து விடயங்களை எங்களை தெளிவுபடுத்த இரவும் பகலும் ஒரே மாதிரி அங்க இரவும் இல்ல பகலும் இல்ல அதாவது அங்க மலர் கழிக்க கூடிய தேவையில்லை சிறுநீருடைய தேவையில்லை மலம் கழிக்க மாட்டாங்க ஒலாயத்தகப்பூன் அதாவது சிறுநீர் கழிக்க மாட்டாங்க மலர் கழிக்க மாட்டாங்க ஒலாயத்தமாக கத்தூர் மூக்கிலிருந்து சலிகள் எதுவுமே வராது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு எல்லாம் அவர்களுடைய ஏப்பமாக போய்விடும் அவர்களுடைய வேர்வையாக போய்விடும் அந்த வியர்வை கூட கரேகள் கத்தூரிடைய வாடையாக வந்து கொண்டிருக்கும் மேல பெரிய வந்துடும் ஆனால் பெண்களுடைய உருவங்கள் அங்கே இருக்கும் யாருக்கு பெண்மணிகள் இவரை பார்த்து சில கவி பாடுவாங்க கோபப்படமாட்டோம் நாங்க அவங்களுடன் இன்பத்துடன் சந்தோஷத்துடன் இருப்போம் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் நிரந்தரமாக இருப்போம் அழிந்து விட மாட்டோம் நாங்கள் நிரந்தரமாகவே இருப்போம் எங்களுக்கு மௌத்தி என்பது வரவே வராது அங்க அவங்க போவாங்க போறவேல ஒரு காற்று ஒன்று வீசும் அந்த காற்று வீசும் அவருடைய முகத்துடைய அழகை அல்ல இன்னும் அதிகரிக்க செய்து வருவான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க தன்னுடைய மாளிகைக்கு மனைமர்கள் சொல்லுவாங்க கொஞ்சம் பல்லா படிப்படியான கவலை பொம்பளைக்கு சரியான பயம் வயச சொல்றதே கிளவின் நடிச்சிருவாங்க அங்க ஆயிரக்கணக்கான வருஷம் போனாலும் வாலிபன் வாலிபன் வாலிப பெண் வாலிப பெண் மணித்தான் அங்க என்பதுரை என்பது கூடி வருஷம் கழியற்றும் அவள் வாலிப பெண்ணத்தான் இருப்பாள் மேலான பெரியார்களே கணவான்களே அவர்களே துவக்கத்துடைய மாளிகையை பத்தி சொன்னாங்க நல்லவர்களுக்கு அல்ல ஒரு மாளிகையை படித்து கொடுப்பான் அந்த ஒரு மாளிகையை அல்லா தனி முற்றால செஞ்சு இன்னைக்கு உலகத்துல பெரிய எவ்வளவு பொறுமதியான முத்தாலும் எழுபது வாசல் இருக்கும் அந்த எழுபது வாசலும் அந்த ஒரே ஒரு முத்தாளத்தான் செய்யப்பட்டிருக்கும் முழு உலகத்தை வித்தா கூட ஒரு வாசல் செய்யல முத்தாள ஒரே ஒரு முத்தாள் எவ்வளவு பெரிய மாளிகை எழுபது வாசலும் அந்த ஒரே ஒரு முத்தாள தான் வேற ஒரு தடவை ஒரு கூடாரம் துவக்கவாதி கூடாரம் ஒரே ஒரு தனி முத்தால அந்த கூடாரத்துடைய நீளம் நாலு கிலோமீட்டர் அந்த கூடாரத்துடைய அகலம் நாலு கிலோமீட்டர் அந்த கூடாரத்திற்குள்ள வாசல் மாத்திரம் நாலாயிரம் வாசல்கள் இருக்கும் இந்த நாலாயிரம் வாசலும் அந்த ஒரே ஒரு முத்தால செய்யப்பட்டிருக்கும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோளே நபிங்க நீங்க உலகத்துட கட்டடத்தை அதற்கு போறக்கூடிய அதனுடைய அந்த மண் குங்குமமாக இருக்கும் நபி அவங்க சொன்னாங்க அது முத்துக்கள் மாணிக்கங்களாக இருக்கும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே கற்பனை கற்பனை பண்ணி பாக்கலாம் நபிவுங்க அதனால ஹதீசர சொன்னாங்க என்ன பில்ச்சன தோற்கத்தில் இருக்குது மாலா ஐநூன் டிராஸ் எந்த கண்ணும் கண்டிராத ஒலா உதுனு சமயம் எந்த சாதார கேட்டு கல்வி உங்களோட மனிதனுடைய உள்ளத்துல சிந்தனையில வராத அளவுக்கு அவங்க தயாரித்து வைத்திருக்கின்ற பெரிய வை திறக்குகின்றான் நபியாங்க முத்துக்களால் ஆன பல மாளிகைகள் அதை தாரா ஒவ்வொரு மாளிகையில எழுபது எழுபது பெரிய பெரிய வீடுகள் مااليكيين نوغول إتتريم أدركوا إتتنيو بو عند بوضاو ديركم سويتسن سولي سولي وانج على كل قصرين سبعون دارا وفر ماليكيين إلو وذي بيدي على كل دارين سبعون بايسا ஒவ்வொரு வீட்டுக்குள்ள எழுபது எழுவது அறைகள் ஒவ்வொரு அறையில எழுபது எழுபது கத்திர்கள் ஒவ்வொரு அறையில அந்த கத்திர இருக்கக்கூடிய இடத்துல எழுபது வகையான உணவு பண்ணங்கள் அங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கும் மேலான பெரியார்களே கணவான் கணேசர்களே ஆக குறைந்த அந்தஸ்து ஒரு சுவர்க்கவாதிக்கு அல்லாஹூ தாரா அவனுக்கு பணிவேடை செய்வதற்கு பத்தாயிரம் ஹாஜின்கள் ஏற்படுத்தி கொடுப்பான் பத்தாயிரம்ாதிக்கு பத்தாயிரம்ளை அல்ல இன்பங்கள் சொலாஹ்ரம் அவர்கள்ட்ட வந்து கேட்டாரோடா யார் ரசூ அல்லா சொர்க்கத்துல சிராட்சை படம் இருக்குதா நபி கேட்டாங்க திராட்சை படம் இருக்குதா நபி சொன்னாங்க ஆம் திராட்சை படம் இருக்கு அப்படின்னா யார் ரசூ அது முழு ஒரு திராட்சை கொலையுடைய அளவு எப்படி இருக்கும் ஒரே ஒரு திராட்சை கொலையுடைய அளவு எப்படி இருக்கும் நபி சொன்னாங்க மத்திய அரசு ஒரு மாதம் ஒரு காகம் பறக்கக்கூடிய தொலை தூரம் ஒரு மாதம் ஒரு காகம் பறக்கிற தூரம் அது லா எஃப்ட்டு பறக்குது ஒரு நாளைக்கு ஒரு காகம் எத்தனை கிலோமீட்டர் பறக்கும் நபி சொன்னாங்க மத்திய அரசு ஷகரில் ஒரு மாதம் ஒரு காகம் நடக்கக்கூடிய தொலை தூரம் ஒரே ஒரு திராட்சை படத்துடைய கொலையுடைய அளவு பெரிய அந்த அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த பெருசா இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஒரு திராட்சை பழத்துடைய அளவு அவ்வளவு பெருசாக இருக்கும் மேலான பெரியார் உலகத்துல மாதிரி அங்க சீசன் இல்ல வருஷம் அறுபத்தி அஞ்சு நாளும் நீங்க கஷ்டப்படத்தை படிச்சு கொண்டே இருப்பீங்க எழுப்ப வேண்டிய தேவை இல்ல அந்த அந்த மரம் பக்கத்துல வரும் அந்த மரத்துடைய கொலை உங்களை வாய்க்கு நேரா வரும் நாங்க சும்மா சொல்லல குரான் கூறுகின்றான் குதூபு தானியாண்டா பழத்துடைய கொலை அந்த நீங்க விரும்ப கூடிய பழங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கும் அவங்க விரும்புகின்ற அனைத்து பறவைகளுடைய மாமிசம் அங்கே கிடைக்கும் எந்த பறவையுடைய மாமிஷம் நீங்க விரும்புறீங்களோ உடனடியா எந்த அளவுக்குன்னா ஹரிசலம் வருது பறவைகள்ரும் வந்து அந்த வைத்தவுடன் மீண்டும் அந்த பறவை என்ன செய்யும் அதற்கு அல்லாஹு அந்த மாமிசங்கள் அந்த இறக்கையெல்லாம் கொடுத்து அந்த பறவை பறந்து சொல்லும் இந்த துவரத்தில் உள்ள சுவர்கவாதி என்ன சாப்பிட்டாரு உங்களுக்கு விருப்பம் மீண்டும் நீங்க என்ன சாப்பிடுங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோருகான் மஹூத் கீழால நடப்பாங்கூபு நிரந்தரமா ஓடிக்கொண்டிருக்க கூடிய அந்த ஆற்று கண்களுக்கு கீழால செல்வாங்க அதிகமான பழங்கள் லாமா அந்த பழத்தை நீங்க பிச்சு சாப்பிட்டது சாப்பிட்டு முடிச்சா மீண்டும் காசு குடிச்சு வாங்கணும் அங்க சீசனும் இல்ல அங்க யாரும் கூட தடை செய்ய மாட்டாங்க அதுல பிக்காதீங்க இதுல பிக்காதீங்க அந்த அளவுக்கு வைத்திருக்கின்றான் அந்த சின்னம் திரு சிறுவர்கள் என்ன செய்வாங்க மது ஏந்தி கொண்டாங்க சுத்துவாங்க அந்த பானத்தைும் ராமலும் ஒரே மாதிரியாத்தான் தெரியும் அதில் அல்லா பாதுகாப்பும் எங்களை சில அந்த அளவுக்கும் அதாவது என்பது இல்ல அங்குடைய ஆறுகள் ஓடும் இங்க ஒரு போத்தலுக்கு டொலர் கணக்காக மதுவுடைய ஆறு மட்டுமல்ல நாலு ஆறுகள் மசனூர் சன்னத்தில் முத்தகூன் முத்தக வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்துல கட்டு போகாத நீருடைய ஆறு ஓடும் இன்பத்தை ஆறு ஓடும் மேலான பெரியார்களை கணவங்களை நாங்க நல்லா சிந்தித்தோம்டா இந்த நாளில நான்கு வகையான லாபம் உங்களோட தாகம் தீரணும் தான் நீர் உங்களோட பசி போகணுமண்டா பால் பால் அது பெரிய ஒரு உணவு தாகத்தை தீர்ப்பதற்கு அதாவது நீர் பசியை போக்குவதற்கு பால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சகல் விதமான நோய்களுக்குரிய நோய் நிவாரணி தேன் உங்களுக்கு இன்பம் தேவாண்டாம் மது ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த நான்கையும் நான் ஆறு மாறாக ஆரை போன்று ஊட வைத்திருக்கின்றேன் உலகத்துடைய தண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி வச்சு அதுல புழு வந்துடும் அல்லா கூறுகின்றான் அந்த நீர் கைரி ஆசின் அது கெட்டு போகாது உலகத்துடைய பால வைக்காம இரண்டாவது நாளைக்கு இருத்தீங்க அது திரண்டு பேசும் அல்லாஹ் கூறுகின்றான் தொகை ஏற்போ அதனுடைய சுவை மாறாது எட்டு ஆயிரம் வருஷம் ஓடினாலும் அதனுடைய சுவை மாறாது மது நாளை வச்சல புஞ்ச நாளைக்க வச்சு அதனுடைய அந்த தெளிவு போய்விடும் அல்ல கூறுகின்றான் இந்த நான்கு வகையான பாடங்களுடைய ஆரை நாங்கள் கூட வைப்போம் ஆனால் எங்கிருந்து வருது என்று தெரியாது ரசூல் அல்லாஹி சல்லு அவங்களுக்கு அல்லா விசேஷமான கொடுத்துறான் முகமது உங்களுக்கு நாங்க கௌசரம் செய்யப்பட்டிருக்கு அதில் உள்ள கிண்ணங்கள் அததுமா வானத்தலம் மின்னுகின்ற நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அந்த நட்சத்திரத்தை யாராவது இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாவது என்ன முடிச்சிட்டீங்களா அந்த நட்சத்திரத்துடைய அளவுக்கு கிண்ணங்கள் அந்த தண்ணி எப்படி இருக்கும் இருக்கும் அபியல் படிக்கத்தின்மையானதாக இருக்கும் அது எந்த அளவுக்கு சொத்து என்று சொன்னா பத்தர் அதை விட அந்த நீர் சொத்தானதாக இருக்கும் நபி அவர்களை சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தவர்களுக்கு நான் என்னுடைய கரத்தால கொடுப்பேன் அப்படி வருவாங்க நான் குடுத்து கொண்டே இருப்பேன் கொஞ்சம் பேர் வருவாங்க மறக்குமார்கள் உண்மை உண்மை தவறு விடுங்க அப்ப சொல்லுவாங்க மாற்றம் செஞ்சாங்க நீங்க கொண்டு வந்த சரியத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க தவறுகளை செஞ்சிட்டாங்க நவியுடைய கையால் அந்த பானம் குடிக்க கிடைக்காது மறக்குமார்கள் அவரை விரட்டி விட்டுடுவாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோக்கரே இப்படி அம்பாஹ் அதாவது தங்கத்தால் பெரிய பெரிய மரபிகள் அவர்களுக்கு சுத்தி கொண்டே இருக்கும் அவர்களுக்கு வெள்ளிக்காப்புகள் அங்கே போடப்படும் துனியாவுட ஒரு தகராம் வெள்ளி காப்ப போடையில வெள்ளி மாலை ஆம்பளவங்க போடையிலா வெள்ளி மோதிரம் காதல்கள் இப்படி அல்லாஹோ தாளா எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்க கூடிய அந்த இன்பங்களை நாங்க எவ்வளவு தான் சொன்னாலும் அதில் அல்லாஹ் வச்சிக்கிறதுல குஞ்சம் அல்லா கூறுகின்றான் சூரிய பார்க்க மாட்டாங்க அதாவது கடும் சூட்டையும் பார்க்க மாட்டாங்க அதாவது அங்க சூரியனை பார்க்கவும் மாட்டாங்க கடும் குளிரையும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அல்லா இன்பத்தைப்பான் உலகத்தில் உள்ள ஒரு நண்பனோட நீங்க பேசணும் நினைக்கிறீங்க இப்பொழுது நினைச்சதோட உங்களோட கட்டில் அப்படி கொஞ்சம் அப்படி நகலும் அவருடைய கட்டில் நகர்ந்து வரும் அப்படியே நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து ரெண்டு பேரும் இப்ப உலகத்திலே நடக்கிற தலை அரசு அனுமதி இல்ல ஒண்ணுமில்ல ஆசிரியராங்க யோசிப்பாங்க பேசின பேச்சில கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இப்பொழுது அவங்க எல்லாரும் மரத்தை வருவாங்க அந்த மரத்தை வந்தவுடன் அந்த மரத்தில் அவங்க பேசின பேச்சை எல்லாம் கொட்டிக்கொண்டே இருப்பான் இந்த நாள்ல இந்த இடத்துல இந்த நேரத்தில நீங்க இன்னின்னு பேச்ச பேசினீங்க அந்த மரத்தில் இருந்து அவர்கள் எடுத்து கொடுக்கிறது அந்த இறைகளில் இருந்து அவர் அனைத்து பேச்சுக்களும் பின்னால் அவருக்கு உடைய தேவைப்பட்ட எந்த நிறத்திர தேவைப்பட்டாலும் நினைக்க நினைக்க அந்த மரங்களில் இருந்து பச்சாடைகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு கூறுகின்றான் உயர்ந்த விரிப்புகள் அவர்களுக்கு உண்டுக்கு மேலால் உண்டு அடுக்கி வைக்கப்பட்ட பெரிய பெரிய சாப்பாட்டுகள் பெரிய பெரிய விரிப்புகள் பெரும் பெரும் தடையணைகள் அந்த விரிப்புகளில் அந்த அதாவது அவர்களுக்கு விரிப்பட்ட விரிப்புகளில் தாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அவங்க பார்த்துக் கொண்டிருப்பாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கள் அவர்களே இப்படி எண்ணற்ற இன்பங்கள அல்லாஹூ அந்த துவர்கத்திரைங்களுக்காக வைத்திருக்கின்றான் அதே மாதிரி தான் அங்குள்ள இன்பங்கள் பெரிய இன்பம் பெண்கள் அல்லா தயாரித்திருக்கிறான் அல்லா கூறுகின்றான் புதிதா படைத்திருக்கின்றோம் இதற்கு முன்னால எந்த மனிதனும் அந்த பெண்ணை தீண்டியதில்லை சொட்டதில்ல மனிதனும் சொட்டதில்ல ஜிங்கலும் சொட்டதில்லை அந்த பெண்மணிகள் அவர்களுடைய பார்வைகள் பார்வைகள் மக்களும் முத்துக்கல்ல அடைத்து வைக்கப்பட்ட சிப்பிக்குள்ள அடைத்து வைக்கப்பட்ட முத்துக்கள் மாதிரி ஒரு சுவர்க்கவாதி வருவாரு அவருடைய ஒரு மனைவி ஒரு கூடார்த்துக்குள்ள இருப்பாரு இப்படி இவர நிலைப்பாருங்கனால் போனும் ஆனா அந்த கூடார்த்தைக்கு வாசலே இல்ல நம்ம நேரமா யோசிப்பார் எப்படி வார்த்தல் இங்கே கிட்ட போனா தான் சொன்னார்கள் அந்த கூடாரம் அந்த கண்ணாடி கூடாரம் இறந்தா பிளக்கும் பிழந்தவுடன் இவர் உள்ள போவாரு உள்ள போனவுடன் மீண்டும் மூடிக்கொள்ளும் இப்பொழுது அந்த பெண்மணி சொல்வா என்ன படைத்ததிலிருந்து இதுவரைக்கும் இந்த கூடாரத்தைக்குள்ள யாருமே வரல எந்த ஆணும் என்னை தொட்டதில்ல எந்த மனிதன் எந்த தின்னும் என்னை தொட்டதில்லை அந்த அளவுக்கு அந்த பெண்மணிகள் அல்ல அந்த பெண்மணிகள நாலு நிறங்கள் அல்ல படைத்திருக்கிறான் அவர்களை அல்லாஹூசு அதாவது அம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அதாவது அந்த அந்த நிறத்தை கொண்டு படைத்திருக்கின்றான் அவர்களுடைய மார்பகத்திலிருந்து கழுத்து வரைக்கும் அல்லா வித் என்று சொல்லக்கூடிய கத்தூரியால படைத்திருக்கிறார் அந்த கப்தூரியை அந்த ஐந்து வரைக்கும் கண்டதில் அந்த உண்மையான கப்தூரி ஒரு பத்து கிராம் எ கஸ்தூரி அல்லா என்ன செய்திருக்கின்றான் மார்பகம் முதல் கழுத்து வரைக்கும் அவர்களுடைய உடம்பு கஸ்தூரிய அவர்களுடைய கழுத்தில் தலை வரைக்கும் அல்லா சந்தனத்தை கொண்டு படைக்கு சென்றல் சந்தனத்தை கொண்டு ஆக பெரியா என்ன செய்யறது சந்தன கத்தியால தான் அவன இருக்கிறது சந்தன கற்ற அவ்வளோ அவ்வளோ வில அவளோ பொறுமதி அந்த ஊருளின் பெண்மணி முகத்தை அல்லா சந்தனத்தால் கொண்டு படைத்திருப்பான் நவியோக தொண்டர் அவளுடைய கண்ணம் இவனுக்கு கண்ணாடி கண்ணம் அவளுக்கு கண்ணாடி அவள் வந்துட்டா இவன் தன்னுடைய முகத்தை அவளுடைய முகத்தில் பார்ப்பான் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் நபி சொன்னாங்க அது நாலு அசின் அவள் ஆடைகள் அணிந்திருப்பா எழுபது வகையான பட்டாடைகளை அணிந்திருப்பா அந்த பட்டாடையில் உள்ள முத்து இருக்கிற முத்து நபி சொன்னாங்க எழுபது வகையான ஆடைகளை அணிந்திருப்பா அந்த ஆடைகளுக்கு கீழ அவளுடைய கெண்டை கால் இந்த சரண்டை காலுக்கு உள்ளால் உள்ள அந்த மூளை கூட வெளியில தெரியும் அந்த அளவுக்கு அல்ல அந்த பெண்ண அவ்ளோ பரிசுத்தமான முறையில தூய்மையான முறையில படை மேலான உலகத்திற்கு வந்துட்டா உலகமே வாசனையால் நிரம்பி விடும் நபியோகம் அருள் பஹர் அந்த பெண்மணி கடல்ல வந்து உமில்ரா கடல்ல வந்து சுப்புரா நபி அவங்க சொன்னாங்க அவளுடைய தலையில் உள்ள ஒரே ஒரு முன்ஜானி இருக்குது உலக அனைத்து வத்துக்களை விட சிறந்தது அவ்வளவு இன்பமான அவ்வளவு பொறுமதியானவை அந்தமணிகளுக்கு அல்ல கொடுத்துகின்றான் இருக்கிறாங்க அடித்து மக்கள் வந்து சொல்லுவாங்க பாக்கியசாரிகள் அந்த பெண்மணி சொல்லுவாங்க கிடைக்க வேண்டும் என்று யாரா பழியாமல் வெறுவாய ரப்பே என்னுடைய ரப்ப நீங்க சந்தோஷப்படுத்து என்னுடைய அல்லாவை சந்தோஷப்படுத்துங்க என்னுடைய அல்லாவை சந்தோஷப்படுத்தீங்கண்டா என் போன்ற பெண்மணிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய யோ காலுலா ஐநா இன்னும் சில சொற்க சில ஹூலின் பெண்மணிகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு அடிமை பெண்கள் எழுதி பக்கத்தில் ஆயிரம் அடிமை பெண்கள் அந்த பெண்மனை சத்தம் போட்டு சொல்லுவாள் நன்மையை கொண்டேங்க அவங்களுக்காக வேண்டி அல்லா எங்களை படிச்சிருக்கிறான் மேலான பெரியார் அந்த அளவு கல்லாக பெரும் பெரும் பாக்கியத்துல தயாரித்து வைத்திருக்கிறான் பெண்மணிகளுக்கு மேலான தாய்மார்களே சகோதரிகளே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்ல நீங்க உண்மையான இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹ் குரான்ல சொன்ன பிரகாரம் நீங்க நூற்றுக்கு நூறு உண்மையான அந்த பெண்மணிகளாக வாழ்ந்தீங்க அந்த அந்த நீங்க தான் தலைவி அந்த ஊருளின்களுக்கு நீங்க தான் ராணி நீங்க எதை உத்தரவிடுவீங்களோ அவங்கத்தான் செய்வாங்க மேலான பெரியார்களே கணவாங்கணேஷர்களே ஒரு பிரகாசம் முழு சுவர்க்கத்தை அலங்கரிக்க கூடிய ஒரு மின்னல் மாதிரி பெரிய ஒரு பிரகாசம் இப்பொழுது அவர் பார்ப்பார் தேடிக்கொண்டே போவார் போனால் ஆக உயர்ந்த அந்த மாளிகையில் இவருடைய உலகத்துடைய மனைவி சிரித்த சிரிப்புனுடைய பிரகாசம் தான நிறைய சொன்னாங்க உலகத்தில் உள்ள பெண்மணிகள் உலகத்தில் உள்ள தாய்மார்கள் உண்மையான முறைப்படி இஸ்லாமிய முறைப்படி தீனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்தா அவருடைய சிரிப்பின் மூலமாக முழு சுவர்க்கத்துடைய மாளிகைகளை அல்லா இன்பமாக ஆக்கி வைப்பான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இ பெரிய இத்துல தான் அதர தாதம் சலாத்து அவர்களுடைய உயரத்தல அதர யூசுப் ஆலேஹே சலாத்துலாம் அவர்களுடைய அழகில அதர ஜ ஆலேகே சலாத்து அவர்களுடைய வயது முப்பத்தி மூணு அவர்களுடைய அனைத்து சாப்பிடக்கூடியவைகள் எல்லாம் அவர்களுடைய வேர்வையாக சென்றுவிடும் அந்த வேர்வை கூட கஸ்தீர்களுடைய வாழை வந்து கொண்டிருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னாங்க இந்த இன்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் வருவாங்க ஏ சுவாதிகளே அல்லா உங்களை அழைக்கின்றான் அல்லா உங்களை அழைக்குகின்றான் இப்ப முழு சுவர்கவாதிகளும் என்ன செய்வாங்க அழைப்பை கேட்டு அங்க ஒரு மைதானத்திற்கு வந்து சேருவாங்க இப்பொழுது அல்லாஹ் சொல்லி பெரிய ஒரு மரவை அங்க வைப்பான் உலகத்தில் உள்ள மரவையில உணவு பண்டங்கள் மாத்திரம் அந்த மரவையில மனிதனுக்கு தேவையான அத்துணைகளும் இருக்கும் நீங்களுடைய இனிமையான குரலை கேட்டுமையும் மறைந்திருவாங்க ஆனா நபி அவங்க சொன்னாங்க யாரு உலகத்துல அசிங்கமான மோசமான இந்த இசை பாட்டுகளை கேட்டாங்களோ அவங்களோட காதல் அல்லா உருக்கிய ஈஎத்தை ஊத்தி விடுவான் தபூத்துடைய அந்த தபூக்கூடியதை அவர்களால் கேட்க முடியாது பின்னால் இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் முகம்மது முகம்மது நீங்க ஓதுங்க இப்பி அவங்க யாரு ஓதுவாங்க அல்லாஹ் ஓத ஆரம்பிச்சா துவரத்தில் உள்ள துவர்கவாதிகள் அங்குள்ள கற்கள் அங்குள்ள மரங்கள் அங்குடைய செடி கொடிகள் எல்லாமே நபியுடைய அந்த ஓதல் எல்லாமே மறந்துடுவாங்க பின்னால் இப்பொழுது அல்லாஹூ அந்த துவர்கவாதிகளுக்கு அவர்களுடைய சரித்தனக்கெல்லாம் கொடுப்பான் முதலாவது முதலாவது துவர்கவாதிகளை கண்ட அல்லா கலாம் சொல்லுவான் Salamun qawlan min rabbir raheem Salamun qawlan min rabbir raheem Raheem ahiyya Rabbu niya purahti li niya unguleke salam Allahu subhanahu wa taala salam sullihti Ifpa kethpahan Al rabitum nenga purahti kundu tigala Tulwaga suverka waadikal Vama alana la narza Ya Allah nenga ippidi purahti kolla malirpade Waqada asetana maalam toosya hadam min khalqika Unnudya padeepinangal Veyr yaarichum kudukada Ifpun o periyo unu pahaqe siya sandimu சொன்னு சொல்லுவான் இல்ல இல்ல உங்களுக்கு நான் இன்னும் ஒரு நியாமத்தை தரப் போகின்றேன் ாலும்பப்பட மாட்டேன் சொல்லி அல்லாஹுடைய அந்த தரிசனம் அல்லாஹுல பார்க்கலாம் உலகத்திரங்களால பார்க்கலாம் கூறுகின்றான் அதே மாதிரி அல்லாவ நீங்க பாப்பீங்க பதினாலாம் இரவு சந்திரனை பார்க்கறதுல யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல அதே மாதிரி நீங்க அல்லாவை பார்ப்பீங்க அந்த அல்லாஹுடைய தரிசனம் கிடைத்தவுடன் சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய கடந்த காலத்துடைய அனைத்து இன்பங்களையும் மறந்துருவாங்க எந்த அளவுக்கு ரஹத்து அவர்களுடைய எழுதுறாங்க அல்லாஹுடைய தரிசனத்துல மாத்திரம் துவக்கவாதிகள் எட்டு லட்சம் வருஷத்தை கழிச்சிருவாங்க அவர்களுடைய எட்டு லட்சம் கிடைச்சிருவாங்க அல்லா எங்களை எல்லாத்துக்கும் அவனுடைய அந்த தரிசனத்தை அவனுடையுடைய பாக்கியத்தை தருவானாக மேலான பெரியார்களே கணவான்களே அதனால நபி என்ன சன்னாங்களோ அல்லா எதை சொன்னானோ நிச்சயமாக அவைகள் அனைத்தும் கிடைக்கும் ஒரு அணுக்கு கூட சந்தேகம் இல்ல ஆனா கிடைக்கிறதுக்கு முறைப்படி வாழும் எங்களை வளர்க்கணும் இஸ்லாமிய முறைப்படி செய்து நூற்றுக்கு நூறு உண்மையான அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாய் பாவங்களின் தப்புக்கள் தவறுகளின் காரணமாக அந்த சோக்க வாழ்க்கையில விடாதையா அதிலிருந்து அப்புறப்படுத்தி விடாதயா நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடையாள்ல அந்த நரகத்தில் யார்ல எங்களால் அதை தாங்க முடியாதையாள்ல எங்களால் சகிக்க முடியாதையாள்ல நாங்கள் படகியினர்களையால்ல நாங்கள் குற்றவாளிகளையாள்ல நாங்கள் செய்த குற்றங்களை தவறுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் யாருலா நீ மகா கிருஷ்ணா நீ மகா இறக்கமுள்ள முழு அடியார்கள் மீது அன்பு காட்டக்கூடிய புனிதமான மாதத்தில இந்த புனிதமான இரவுல இந்த புனிதமான நேரத்துல கேட்கின்றோம் யா ல்லா எங்கள் அனைவர்களுடைய பங்குகளை மன்னிப்பாயா எங்களுடைய சாய் சந்தர்களுடைய மன்னிப்பாயா எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களை விட்டும் யார் யாரெல்லாம் பிரிந்து சென்று விட்டார்களோ யா அவங்களை பவுங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக்கி வைப்பாயா யால்லா என்னுடைய முடிவை நல்ல முடிவாகா கனிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா நபியின் கரத்தால் தண்ணீர்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா சராத்தர புத்தக பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்க தோசிச் சேவாயா யாழ்லா நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல சோர்க்கத்தை அசிபாக்குவாயா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அந்த அனைத்து தேவைகளை நீ நிறைவேற்றி வைப்பாயாக யார் யார் நோயாளிகளாக இருக்கிறாரோ பூர்த்தியான சுகத்தை கொடுப்பாயாக யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட துவா செய்ய சொன்னார்களோ வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பங்குகளை மன்னித்து அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வாயா ரப்பே ரஹ்மானே எங்கள் அனைவர்களை என்னை பொருந்திக் கொள்வாயா நீ கோபப்பட்டு விடாதையா எங்கள் அனைவர்களை கொண்டு பொருந்தி எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயா ரொம்ப ஆசினா சித்துனியா ஹசனா علاكه حسنا وقنا ذاب النار رب ارحمهما كما ربيا لي صغيره وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا رحم الرحيمين والحمد لله رب العالمين